நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் இன்றைய பாடல் பாடல்களுக்கு உற்சாகம் ஒட்டக்கூடிய சக்தி மட்டுமல்ல உந்துதல் தரக்கூடிய குணங்களும் உண்டு அத்தகைய பாடல்கள் அது யாரால் திரைப்படத்தின் காட்சியிலே பாடப்படுவதாக அமைந்தது என்பதை பொறுத்தே அதனுடைய பலமும் செல்வாக்கும் இருக்கும் என்பது இயல்பு அந்த வரிசையிலே மக்கள் கலகம் எம்ஜிஆர் அவர்களுக்காக எழுதப்படும் பாடல்கள் முன்னணியில் தன்னை நிலைநிறுத்தி காட்டுவன என்பது பெரும்பான்மையோரின் தெரிவு கட்டுக்கோப்பான அமைப்பு கருத்துக்குள் நிறைந்த வசனம் சமூகத்திற்கு அவை தரும் செய்தி என அமைந்த திரைப்படமாக புதிய பூமி எனும் படம் அமைந்தது சிறந்த கதை வசனகர்த்தா தயாரிப்பாளர் என பெயர் பெற்றிருக்கும் வி சி குகநாதனுக்கு முதல் படமாக அது வாய்த்து அவரை நன்கு அடையாளம் காட்டிய படமும் இதுவே என ஆயிற்று மிக இள வயதிலேயே அவர் புரிந்த சாதனை என்றும் கூற வெற்றி சித்திரமாகவும் விளங்கியது இந்த படத்திலே கவிஞர் பூவை செங்குட்டுவனுக்கு பாடல்கள் கிடைத்தன அவற்றிலே ஒன்று எம்ஜிஆர் அவர்களின் கொள்கைகளுக்கு மணியோசையாக ஒலித்தது நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை என வேகமான புதுவெள்ள பாய்ச்சலாக பாடல் துவங்கும் எம் விஸ்வநாதனின் இசையும் டி எம் சவுந்தரராஜனின் குரலும் அநாசயமாக இந்த பாடலை சபாஸ் போட வைக்கும் சரணங்களில் பூவை செங்குட்டுவன் தனது முத்திரைகளை அங்குலம் அங்குலமாக இதிலே பதித்திருக்கும் நேர்த்தி பாடலை கேட்கிற யாவரையும் பாராட்ட வைக்கச் செய்யும் படத்தின் டைட்டிலில் ஒலிக்கும் பின்னணி இசையும் இந்த பாடலுக்குரிய இசையாக முக்கியத்துவம் பெற்றது உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு ஒவ்வொரு மனிதன் பிறப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி என்கிற இடங்களும் இந்த பாடலுக்கு முத்தாய்ப்பாக முடி காட்டியிருக்கும் அப்படிப்பட்ட பாடல் இதோ நேயர்களே உங்களை நோக்கி வரு நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊறறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை காலந்தோறும் பாடம் கூரும் மாறுதல் இங்கே தேரை யரம் போக்கும் செயலே எந்த சேவை காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை ஏழை எளியோர் குயரம் போக்கும் செயலே எந்த சேவை இதயம் என்பது ரோஜாவா நினைவே நறுமணமாகும் இதயம் என்பது ரோஜாவா ராஷ்மினைவே நறுமணமாகும் எங்கே மையாடும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞ காட்டு பாதை புறம் காட்டும் தெய்வம் உண்டுலங்கே உள்ளம் என்றால் காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே கோயில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம் மறந்திடாமல் வந்தால் கோபுரமாகும் கொள்கை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞ காட்டும் பாதை ஒவ்வொரு மனிதன் உழைத்தினாலும் உலகம் செழிப்பதுண்டு எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே மாறும் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உம்மை, நான் செல்லுகிற பாதை வேற காட்டு பாதை